என்ன சரிமாமா என்னடா வியாழக்கிழமை ஊரை சுத்த போயிருப்பிய சரி சரி வா வா நல்லா இருக்கியா நல்லா இருக்கேன் சரிமாமா சரி இன்னைக்கு என்ன சொல்ல போறியா இப்ப நாட்டுல வந்து ஒரு பிரச்சனை ஓடிக்கிட்டு இருக்கு என்ன பிரச்சனை சரிமாட உனக்கு ஆயிரத்தையும் இப்பதைக்கு மக்கள் மத்தியில ஒரு முக்கியமான ஓடிக்கிட்டு இருக்கு அதை உனக்கு ஏதாவது அதனால நமக்கு தெரியாதங்க நீங்க வந்து சுத்தி சுத்தி போய் டக்குனு விசேத்த சொல்லுங்க இப்ப பணத்தை எல்லாம் ரொம்ப குறைச்சிட்டு எல்லாரும் இந்த கார்டு தான் அப்படின்னு சொல்றேன் அதை பத்தி உனக்கு ஏதாச்சும் தெரியுமா ஆமா ஆமா அந்த பிரச்சனை தானே இப்ப எங்க பார்த்தாலும் பெரிய பிரச்சனையா இருக்கு காசு வேணும் இல்லாம மனுஷன் என்ன பண்றது என்னவோ நடக்குது வேற என்ன பண்றது அப்படி இல்லடா அதுல என்ன இருக்கு தெரிஞ்சுக்கணுமா இல்லையா அதுல என்னவாம இருக்கு காசை கொடுத்தா ஜெலவு பண்ணுவோம் காசு இல்லாம என்ன இது இதெல்லாம் என்ன என்ன எனக்கு ஒண்ணும் புரியல இந்த மாதிரி ஏனோதான இருக்க கூடாதுடா நாட்டுல என்ன நடக்குது நாட்டுல என்ன பண்றாங்க அதெல்லாம் தெரிஞ்சுக்கணும் ஏன் நீங்க நாட்டை போய் திருத்த புரியலா நாட்ட திருத்தா திருந்து இருந்தாலே நாடு தெரிஞ்சிடும் சேர்ந்தது நம்ம ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு வீட்டுகள்ல இருக்கிறோம் நம்ம வீட்டுகள்ல நம்ம ஒழுங்கா இருந்தோம்னா நாடு நல்லா இருக்கும் ஏன் அப்ப வீட்டுகள்லாம் ஒழுங்கா இருக்காம என்ன ஓடிக்கிட்டா இருக்கிறோம் நல்லா தானே இருக்கிறோம் நல்லா இல்லையே அதனால தானே உனக்கு வந்து விஷயத்தை சொல்ல வந்தேன் இப்ப அப்படியா என்ன விஷயம் சொல்ல போறியா நீங்க சொல்லுங்க நினைச்சேன் அது என்னவாம டெபிட் கார்டு கிரெடிட் கார்டுங்கிறாங்க எனக்கு ஒண்ணுமே புரிய மாட்டேங்குறது எல்லாருக்கும் இல்லாம இருக்கிறது கார்டு கிருக்கு புரிக்க வைக்கிறது கிரெடிட் கார்டு அதுக்கு ஒரு பத்தாயிர அந்த பத்தாயிரம்மா எக்கான அந்த கார்ட ஒரு பெட்ரோல் போடுற ஒரு அந்த கார்டை கொடுத்தினா உன் அக்கௌண்ட்ல இருந்து ஒரு ஐநூறு ரூபா போயிரும் மிச்சம் ஒன்பதாயிரத்தி ஐநூறுபா உன் அக்கௌண்ட்ல இருக்கும் அப்புறம் அப்படியே மளிகை கிடைக்க போறேன் அங்கேயும் ஒரு ரெண்டாயிரம் ரூபாய்க்கு வாங்குறேன் அந்த கார்டை கொடுத்தினா அதுல டக்குன்னு தேய்ச்சிக்குவாங்க அதுல ஒரு ரெண்டாயிரம் அக்கவுண்ட்ல இருந்து அது அக்கவுண்ட்டுக்கு போயிடும் அப்போ உன் அக்கௌண்ட்ல ரெண்டாயிரம் காலி இந்த மாதிரி உன்னோட வங்கி கணக்குல எவ்வளவு தொகை இருக்கோ அதை நீ செலவு பண்றதுக்கு இந்த கார்டை நீ யூஸ் பண்ணிக்கலாம் அதுக்கு பேருதான் டெபிட் கார்டு நாப்பதாயிரம் உனக்கு குடுத்தாங்களோ அந்த பேங்க்ல இருந்து அவங்களுக்கு போயிரும் ஓஹோ இப்படி ஒண்ணு இருக்கா சரி நம்ம எப்ப அவங்களுக்கு அதுக்கு உனக்கு ஒரு மாசம் டேங் குடுக்காது அந்த ஒரு மாசம் முடிஞ்ச உடனே உனக்கு பில் வரும் ஐயா நீ வந்து நாற்பதாயிரம் ரூபாய் கடன் வாங்கியிருக்க எங்க கணக்குல இருந்து எங்க பேங்க்ல இருந்து அந்த நாற்பதாயிரவா கணத்தை கட்டிடு அப்படின்னு சொல்லி ஒரு பில் வரும் அது சொல்ற தேதி குழந்தை உனக்கு எந்த வட்டியும் கிடையாது ஒண்ணும் கிடையாது நீ வாட்டுக்கு கட்டிட்டு நிம்மதியா இருக்கலாம் ஆட ஒன்னால கட்ட முடியல திடீர்னு நாப்பதாயிரவாக்கு எங்கேயோ போறது ஒரு மாசம் கழிச்சு அதுக்குள்ள நீ ரெடி பண்ணி வச்சுக்கிட்டீங்கன்னா நீ புத்தி சரி பாத்துக்கோம் பாத்துக்கொண்டு கடைசியா பில் வந்ததுக்கு அப்புறம் கட்ட முடியாம முடிச்சுக்கிட்டு ஒவ்வொரு நாளைக்கும் எக்கச்சக்கமா ஏறி கொண்டா கட்டும் போது ஏகப்பட்டிருக்கும் இதுதான் கையில காசு செலவு ஒண்ணலாம் இப்படி நல்லதுன்னு சொல்லிடுதான் எல்லாரும் கிரெடிட் கார்டு வாங்கி வச்சிருக்காங்க வாங்கி வச்சுக்கிட்டு இப்ப கையில பணம் இருந்து செலவு ஒண்ணும் வச்சுக்க நம்ம இவ்வளவுதான் இருக்கு இத செலவு ஒண்ணனும் அப்படின்னு தெரிஞ்சு செலவு பண்ணுவோம் நம்ம கையில பணமே இல்லாம யாரோ கொடுக்கறான்னு வாங்கி வாங்கி செலவு பண்ணிட்டு கடைசியா கட்ட முடியாம நகையில கொண்டு அடமான இப்படி சுத்தி சுத்தி கடனை கடனை கடனை வாங்கி வாங்கி வாங்கி கடைசியா கடங்கரனாவே போய் கடைசியா கோயில ஒண்ணும் இல்லாம ஓட்டாண்டியா போயிடும் விஷயம் இருக்காதுல அப்ப இனிமே காடு இருந்தா மட்டும்தான் செலவு பண்ண முடியுமா பணம்ல எழுத்து செலவு பண்ண முடியாதா அதுக்கு தாண்டவர் முறைப்படுத்திக்கிட்டு அதாவது பணம் இருக்கிறதுனால நிறைய பிரச்சனைகள் வருது தவறான வழியில பணத்தை சேமிக்கிறது தவறான வழிகளில் பணத்தை செலவு அது என்ன தவறான வழியில செலவு அதாவது எல்லாமே ஒரு கணக்கு வழக்கு எவ்வளவு நம்மகிட்ட பணம் வருது நம்ம எவ்வளவு ஜெலவுன்றோம் இது நம்ம சின்ன அளவுல பண்ணும் நமக்கு தெரியுது பெரிய லெவலில் கோடி கணக்குல எல்லாம் கம்பென்கள் செலவு பண்ண முடியாதா இல்லடா இப்ப அதுக்கு வந்து இப்ப புதுசா வந்து ஆண்ட்ராய்டு ஆப்ஸ் அதெல்லாம் கொடுத்துருக்காங்க இப்ப நம்ம போன்ல இருந்து உங்க போன்ல வந்து அதுக்கு கவர்மெண்ட்ல கொடுத்துருக்கிறாரு அந்த ஆப்ஸ் மூலமா உன்னோட அக்கவுண்ட்ல இருக்கிற பணத்தை நீ இன்னொருத்தருக்கு அனுப்பலாம் அதுமாரி உனக்கு யாராச்சும் பணம் கொடுக்கணும்னு உன்னோட அக்கௌண்ட்டுக்கு அவங்களும் பணம் அனுப்பலாம் இருந்தாலும் இந்த விஷயங்கள்லாம் இருக்கு இது தெரிஞ்சு வச்சுக்கணுமா இல்லையா நமக்கு ஒன்றும் தெரியாமல் இருக்கக்கூடாது அதனால கிரெடிட் கார்டில் டெபிட் கார்டுல இது மாதிரிலாம் செலவு ஒண்ணலாம் அப்புறம் அது இல்லாம இந்தமாரி மொபைல் போன்ல இருக்கக்கூடிய ஆண்ட்ராய்டு ஆப்ஸ் அது மூலமாகவும் செலவு ஒண்ணலாம் செலவு ஒன்றதுக்கு நிறைய வழி எல்லாம் இருக்குது சம்பாதிக்கிறதுக்குதான் என்ன வழின்னு தெரியல ஏன்மா இப்ப சொல்றிய அதே நீங்களே சொல்லா நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன் போயிருவேன் அது தெரியாதனால உட்காந்து நம்ம யோசிச்சுட்டு இருக்கோம் வர்ற வருமானத்தை ஒழுங்கா செலவு பண்ணா அதையவே ஒரு பெரிய சம்பாதித்தி அந்த அதை முதல்ல ஒழுங்கா பண்ணுவோம் சரி நல்லா பண்ணுவோம் அம்மாடா இப்ப கையில ஒரு கத்தியை கொடுத்துருக்கோம் அந்த கத்தியை வச்சுக்கிட்டு நீ என்ன பண்ணணும் காய்கறியை நறுக்கலாம் ஒரு ஆப்பிள் வாங்குற நறுக்கி சாப்பிடலாம் பழங்களை நறுக்கிறதுக்கு காய்கறி இருக்கிறதுக்கு யூஸ் பண்ணா அந்த கத்தி உனக்கு நல்லது நீ அதை எடுத்து எவனையாச்சும் குத்தி கொலை இல்ல அதை எடுத்து நீ வெட்டிக்கிட்டு என்ன பண்றது கெட்டதும் தெரியாமத்தான் இப்ப நிறைய பேர் தப்பு தப்பா பயன்படுத்தி ஓரளவு விவரம் தெரிஞ்சவங்க விவரமா கரெக்டா யூஸ் பண்றாங்க விவரம் தெரியாத அளவு தப்பு தப்பா இதை பயன்படுத்தி சிக்கல் மாட்டிக்கிறாங்க சரி இத நேர்த்த நம்ம சொந்தக்கார வீட்டுக்கு போயிருந்தேன் அங்கே ரெண்டு பேருக்கும் ஒய்ஃபுக்கும் ஒரே சண்டே என்ன ஏ சண்டே கேட்டேன் அப்ப அந்த என்கிட்ட இந்த பஞ்சாயத்தை வச்சாரு என்ன பஞ்சாயத்து வந்து போட்டு போட்டு தேய்ச்சி தேய்ச்சி ஏகப்பட்ட கடனை வாங்கி வச்சிருந்து இருக்கிறாரு அப்புறம் இருந்த நகை கே வித்து போட்டு சரி பண்ணி அந்த கிரெடிட் கார்டுக்குள்ள கடனை எல்லாம் கொடுத்து ஓரளவு சரி பண்ணிட்டு அந்த அம்மா அந்த கிரெடிட் கார்டை வாங்கி வீட்டுக்குள்ள வச்சுட்டாரு இனிமே அந்த கார்டை நீங்க யூஸ் பண்ணவே கூடாது எப்போவாச்சும் அவசர தேவைக்கு மட்டும் யூஸ் பண்ணிக்கி உள்ள வச்சிட்டாங்க சரி அதுக்கு என்னப்பா இப்ப கொஞ்ச நாளாக அந்த பேங்க்ல பணம் எடுக்க முடியலையா எல்லாமே வந்து கார்டில தான் யூஸ் பண்ணணும் சொல்லிட்டாங்க அதனால என்ன பண்ணிருக்கிறாங்க சரி மறுபடியும் அந்த கார்டை எடுத்து போய் மலையை கடல ஜாம வாங்குறது அப்புறம் எல்லா தேவைகளுக்கும் அந்த கார்டை மறுபடியும் பயன்படுத்த ஆரம்பிச்சிருக்கிறாங்க அப்ப இப்ப வச்சும் அதை ஏற்கனவே அடிபட்ட ஆளுக ஒழுங்கா பயன்படுத்துறது இல்லை மறுபடியும் அதேதை பத்தான் பண்ணியிருக்கிறாரு போய் மறுபடியும் அவருக்கு என்ன என்ன வீட்டுக்கு சாங்கிறமோ எல்லாத்தையும் வாங்குறது அதாவது ஒரு பழமொழி சொல்லி வாங்கடா என்ன மொழி மாமா தேவையானதெல்லாம் வாங்குபவன் கடனாளி ஆகிறான் தவிர்க்க முடியாததை மட்டும் வாங்குபவன் செல்வந்தன் ஆகிறான் அப்படின்னு ஒரு பழமொழி இருக்குடா இது நல்லா இருக்க தேவையானதுன்னு பார்த்தா எல்லாமே நமக்கு தேவைதான் எல்லாத்தையும் வாங்கி வாங்கி வீட்டுல போட்டுக்கிட்டு இருந்தோம்னா எல்லாம் நல்லா இருக்கும் டூ வீலர் வச்சிருக்கிறோம் ஒரு கார் நமக்கு தேவைதான் போய் ஒரு காரை வாங்குவோம் அப்புறம் அந்த காரை நிறுத்துறதுக்கு ஒரு வீடு இருந்தா நல்லா இருக்கும் அப்புறம் ஒரு வீட்டை வாங்குவோம் அப்புறம் அந்த வீட்டு மேல ஒரு மாடி வீடு இருந்தா வாடகை விடலாம் அப்புறம் அதுக்கு ஒரு மாடி வீடை கட்டுவோம் இந்த மாதிரி மனுஷனுக்கு தேவைன்னு பார்த்தா எந்த காலத்திலயும் தேவை வந்து வந்துகிட்டேதான் இருக்கும் அதனால தேவை எல்லாத்தையுமே வாங்கிட்டு இருக்கக்கூடாது தவிர்க்க முடியாதது இன்னைக்கு இது இல்லாட்டி இந்த வேலை ஆகாது சாப்பிடணும் சாப்பிடறதுக்கு அரிசி இல்லாட்டி சாப்பிட முடியாது அப்படின்னா போய் அரிசி வாங்கிட்டு வந்து சாப்பிடணும் அந்த மாதிரி தவிர்க்க முடியாத செலவுகளை மட்டும் பண்ணிக்கிட்டு இருந்தோம்னா நம்ம என்னைக்குமே செல் வந்தோம்னா சிறப்பா இருக்கலாம் கையில பணத்தை வச்சுக்கிட்டு செலவு பண்ணோம்னா பணத்தோட ஆரம்பி தெரியும் இன்னைக்குதான் வந்து பணம் பேங்குகள் எடுக்க முடியலை கையில் பணம் இல்லை எல்லாம் கார்டாகவே மாதிரி போச்சு ஆனால் அதுக்காக கையில பணம் இல்லையு சொல்லி கார்டுகளை போட்டு தேய்ச்சிக்கிட்டாம கார்டில் எவ்வளவு பணம் இருக்கு அப்படின்னு நமக்கு தெரியும் ஏன்னா இப்ப நிறைய வந்து தொழில்நுட்பத்தில் வந்து மிகப்பெரிய புரட்சி நடந்துகிட்டு இன்னைக்கு நம்ம கார்டு போட்ட உடனே அதுல எவ்வளவு அமௌண்ட்டு போச்சு நம்ம அக்கௌண்ட்ல எவ்வளவு அமௌண்ட் இருக்கு எல்லாமே டக்குன்னு நம்ம மொபைலுக்கு நம்ம செல்போனுக்கு ஒரு மெசேஜ் வந்துருது அப்ப அதை பார்த்தா அதை தெரிஞ்சிடும் நம்ம அம்மா அக்கௌண்ட்ல இவ்வளவு அம்மாண்ட்டு இருக்கு அதுக்கு ஏற்ற மாதிரி செலவு பண்ணணும் என்ன பணமா கொடுக்கறோம் இப்ப வந்து கார்டா குடுக்கறோம் அவ்வளவுதான் ரெண்டு ஒண்ணுதான் உள்ள செலவு பண்ணணும் அப்படிங்கிற வழக்கத்தை வச்சுக்கிட்டோம்னா எந்த காலத்துலயுமே நமக்கு கஷ்டம் இல்ல என்னைக்கு வரவுக்கு மீறி செலவு பண்றோமோ அன்னைக்கே நமக்கு ஆரம்பிச்சிருச்சு தொல்லை அதனால வரவுக்கு மீறி செலவு பண்ணாம யாரு வரவுக்கு உள்ள செலவு பண்ணி செலவு பண்றதோட இல்லாம அதையும் மிச்சப்படுத்தி அதுல ஒரு சேமிப்பு பண்ற அவங்க வாழ்க்கைலாம் ரொம்ப சிறப்பாக இருக்கும் இப்போ ஐம்பதாயிரம் ரூபாய் சம்பளம் வாங்குறாருனா ஒரு நாற்பது ரூபா வரைக்கும் செலவு பண்ணிட்டு ஒரு பத்தாயிரம் ரூபாய் சேமிச்சுட்டாருன்னு வச்சுக்க அவருதான் உலகத்துலேயே மிகப்பெரிய பணக்காரர் அப்படி இல்லாமல் ரூபாய் சம்பளத்தை வாங்கி ஐம்பத்தஞ்சு ரூபாய் செலவு பண்ணி அப்புறம் அதுக்கு ஒரு அஞ்சு ரூபாய் வட்டியை கட்டி இப்படியே பண்ணிக்கிட்டு இருக்கிறாலும் வந்து பார்த்துனா இருக்கிற எல்லாம் போய் அவருக்கு கடைசியில் துன்பந்தேன் மிஞ்சோம் அதனால சம்பாதிக்கிறது பெரிய விஷயம் இல்லடா சம்பாதிக்கிறதுல இருந்து செலவு பண்ணி மிச்சத்தை அதுல இருந்து பண்ணி எவ்வளோ நம்ம சேமிக்கிறோமோ அதை யாரு சரியா பண்றாலும் அவன் உலகத்துல மிகப்பெரிய காசு இப்பவே உனக்கு இந்த விஷயத்தில வந்ததுக்கு அப்புறம் உனக்கு அது பயன்படும் அதுக்காக தான் இப்பவே சொல்றது நான் எங்க இருப்பானோ நீ எங்க இருப்பியும் அதனால இப்பவே சொல்லி வைக்கிறேன் எல்லாத்தையும் மண்டையில போட்டு வை உனக்கு தெரிஞ்ச பற்றி இந்த விஷயத்த சொல்லு ஐயா வரவுக்கு மீறி செலவு பண்ணாதிய அப்படிங்கிற அந்த ஒரு வார்த்தையும் மட்டும் சொல்லு நல்லது சொன்னா நல்லவங்க அதனால நீ சொல்றது சொல்லு கேக்கிறவங்க நல்லா இருப்பாங்க ரெண்டு காடை பத்தியும் தெரிஞ்சுகிட்டேன் எப்படி செலவு ஒண்ணுங்கிறதையும் தெரிஞ்சுகிட்டேன் ரொம்ப சந்தோஷமா இருக்கு நான் போய் எங்க அப்பா கிட்ட விஷயத்தான் சொல்றேன் அவருக்கு ஏதாச்சும் சந்தேகம் உங்களுக்கு போன் பண்ண சொல்றேன் சரியா சரிப்பா பண்ண சொல்லுப்பா என்னமோ நம்ம தெரிஞ்சது சொல்லுவோம் தெரியலன்னா நம்ம யாத்திரை கேட்டு சொல்லுவோம் அவ்வளவு தானே சரி நான் போயிட்டு வரமா சரிப்பா பாத்து பாத்து நான்